தலைப்பு இருபத்தி ஏழு வீதிவிடங்கனை வீதியிற்கிடத்துதல் இந்த பிரகாரமாக சொல்லிக்கொண்டு நிற்க மனு சக்கரவர்த்தியானவர் அந்த பசுங்கன்று இரந்து கிடக்கின்ற வீதியில் போய் தமது புத்திரனை காவல் செய்து முன்னே நடத்தி வந்த கொலை வீரர்களை பார்த்து இனி காலதாமதம் பண்ணாமல் இந்த பசுங்கன்றை எடுத்து அப்புறத்தே வைத்து அவ்விடத்தில் இவ்வீதி விடங்கனை கிடத்தி வையுங்கள் என்று கட்டளையிட்டார் அது கேட்டு கொலை வீரர்கள் மனம் பதைத்து மதிமயங்கி நின்றார்கள் அப்போது தந்தையாகிய மனு சக்கரவர்த்தியின் கட்டளையை கேட்டு மயங்கி நிற்கின்ற கொலை வீரர்களை வீதி விடங்கன் பார்த்து நீங்களேன் மயங்கி வருந்துகின்றீர்கள் அந்த கட்டளையின்படி நானே செய்து கொள்கிறேன் என்று சொல்லி தியாகராஜ பெருமான் சந்நிதிக்கு எதிராக திரும்பி இரண்டு கைகளையும் குவித்து சிறசின்மேல் வைத்து கொண்டு சிறுபிள்ளைக்கு திருப்பார்கடலை அடைத்து கொடுத்த தியாகராஜ பெருமானே அண்ட பரிபூரண சச்சிதானந்த சுயம்பிரகாச சாட்சா்கார சிதாகாசுவரூப சின்மயனாகிய சிவசங்கரனே அடியேன் பசுங்கன்றை கொன்ற பாதகன் ஆயினேன் அதுவும் போதாமல் ஐயோ எனக்கு நல்வழியை கற்பித்து கண் போல் விளங்கிய நின் அடிமையில் சிறந்தவனாகிய மதியுள்ள கலாவல்லவன் என்கின்ற மந்திரியையும் இறப்பதற்கு காரணமாகியிருந்தேன் இப்படிப்பட்ட என் போல் பாவிகள் எங்கே உண்டு என் பிதா தண்டிக்க போகிற தண்டனை என் பாதகத்துக்கு தக்க தண்டனையும் என்ன செய்வேன் பாவியாயினும் எனக்கு வேறொரு கதியுமில்லாதபடியால் முன் தாயை கூடி தந்தையை கொலை செய்தவனது மாபாதகத்தை மன்னித்து அனுக்கிரக செய்தது போல் அடியேனுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என் பிதாவுக்கும் எனக்கும் உரித்தாகியிருந்த மற்றவர்களுக்கும் என்னை பற்றி வந்த பழிபாவங்களை நீக்கியருள வேண்டும் என் பொருட்டு இறந்த மந்திரியை எழுப்பிக் கொடுத்தருள வேண்டும் இதோ இந்த புலாலுடம்பை போட்டுவிட்டு வருகிறேன் என்னையும் திருவடி நிழலில் சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த பிறப்பிலே எனக்கு திருவடி கிடையாது ஆகையால் வரும் பிறப்பிலாயினும் கிடைக்கத்தக்க நல்லறிவும் பேரன்பும் உள்ளவனாக பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்து கொண்டு திரும்பி நின்று மாதா பிதா குரு முதலானவர்களுக்கும் மனத்தினால் வந்தனஞ்செய்து இம்மனுச்சோழருடைய செங்கோல் மாறாது நிலை வேண்டும் என்று இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தித்து கொண்டு பஞ்சாட்சரத்தை விழுந்து வடக்கே தலையும் தெற்கே காலும் வைத்து இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு சிந்தையை சிவபெருமான் திருவடி தியானத்தில் வைத்து யோகனித்திரை செய்பவன் போல் உடம்பை கிடத்தினான் தலைப்பு இருபத்தி எட்டு மகன் மேல் தேரை மன்னன் செலுத்துதல் அப்போது மனு சக்கரவர்த்தியானவர் சிவத்தியானம் செய்து கொண்டு தியாகேசர் சந்நிதியை நோக்கி அடியேனை ஆட்கொண்ட ஆண்டவனே இவ்வீதி விடங்கன் என்பவன் பசுங்கன்றை கொலை செய்தான் என்பது பிரத்யட்சமாக உண்மையென்று வெளிப்பட்டபடியால் இந்த குற்றவாளியின் கொலை பாதகன் தீரத்தக்க தண்டனை செய்வதற்கு சக்தியில்லாத அடியேன் தேவரீர் திருவுளப்பாங்கின்படி மேலோர் ஏற்படுத்திய தர்ம நூல்களில் கொலை செய்தவனை கொலை செய்ய கடவரென்று விதித்திருக்கின்ற விதியின்படி விதி மாறாட்ட முதலான குற்றங்களுக்கு சிறிதும் இடங்கொடாமல் இவனை கொலை செய்யும்படி திரிகரண சுத்தியாக தீர்ப்பிட்டு கொண்டு இதோ தேர்காலில் ஊர்ந்து கொலை செய்யத் தொடங்குகிறேன் இத்தீர்ப்பினத்து தேவரீர் திருவடி சாட்சியாக மனமறிந்து யாதொரு பிசகும் நேரிட்டதில்லை என்னையும் அறியாது ஏதாகிலும் குறை நேரிட்டிருக்குமானால் அதை தேவரீர் மன்னித்து வேண்டும் இந்த குற்றவாளியின் பாவாத்மாவை அப்பாபத்தினின்று நீங்கும் வண்ணம் தக்க தண்டனை செய்வித்தருளி மறுபிறப்பிலாயினும் கடைத்தேரும் வழியை கடாட்சிக்க வேண்டும் என்று விண்ணப்பஞ்செய்து கொண்டு தேரிற்கட்டிய குதிரைகளை விழுந்து கிடக்கின்ற வீதிவிடங்கன் கழுத்தடியர் சக்கரம் அழுந்தும்படி நேராக முடுக்கி தேரை நடத்தினார் அப்போது தேர் சக்கரமானது வீதிவிடங்கன் மேல் அழுந்தி கரகரவென்று இழுத்து கொண்டு அதிவேகமாக செல்ல உடல் குழம்பி சின்னாபின்னப்பட்டு நசுக்குண்டு கையார் பிசைந்து ரசிந்த மாங்கனியின் கோது போல உடல் வேறு உயிர்வேராக இறந்தான் அது கண்ட தேவர்களெல்லாம் அருமையாக பெற்ற புத்திரனை நோக்காமல் புண்ணியத்தை நோக்கிய கண்ணியவானே உனக்கு சுபகரம் உண்டாவதாக என்று வாழ்த்தி கற்பக பூமாரி தேவ துந்துமைகள் அதிர்ந்தன அந்நகரத்தாரெல்லாம் இப்படிப்பட்ட நீதி செலுத்துகின்ற மகாராஜனை என்ன தவம் செய்து பெற்று கொண்டோம் என்றும் ஐயோ இனி எக்காலத்தில் வீதி விடங்கனை காண்போம் என்றும் இன்பக்கண்ணீரும் துன்பக்கண்ணீரும் விட்டு கொண்டு நின்றார்கள் உடனே மனு சக்கரவர்த்தியானவர் மந்திரியின் பழிக்காக தம் உயிரை கொடுக்க துணிந்து தேரிலிருந்து கீழே இழிந்தார்